இவர்கள் யார் என்றுஸ்லிம்கள் என்று அவர்கள் கூறினார்கள் பிறகு நீங்கள் யார் என்று பயண கூட்டத்தார் கேட்டனர் அதற்கு நான் அல்லாஹின் தூதர் என்று பதில் கூறினார்கள் அப்போது ஒரு பெண் சிறுவன் ஒருவனை தூக்கி காண்பித்து இவருக்கு ஹஜ்ஜு உள்ளதா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லம்லாஹும் அலேஹி அவர்கள் ஆம் அதன் நற்பூலி உமக்கு உண்டு என்று பதில் கொண்டார்கள் ஒன்று மூன்று மூன்று ஆறு